விற்பனை செய்த வந்தோம் அப்போது எங்களிடம் வந்த நபி அலஹி வசலம் அவர்கள் ஒரு கால் சட்டையை எங்களிடம் வாங்கினார்கள் எங்களுக்கு அருகில் கூலிக்கு தானியங்கள் மற்றும் பேரித்தம் எடை போடுபவர் நிறுத்துக் கொண்டிருந்தார் அப்போது அந்த எடை போடுபவரிடம் நபிசல்லு அணிஹி வசலம் அவர்கள் நீர் நிருப்பிராக இதை கூடுதலாக நிறுத்தி தருவீராக என்று கூறினார்கள் அபோதாவோ மூன்று மூன்று மூன்று ஆறு திருமிதி ஒன்று மூன்று பூஜ்ஜியம் ஐந்து இது ஹசன் சஹி என திருமதியுமாம் கூறுகிறார்கள்